আলহামদুলিল্লাহ আলহামদুলিল্লাহ নাহমদুহু ওয়া নস্তাইনুহু ওয়া نستাউফুহু ওয়া নুমিনিহি ওয়া নাতাওাক্কালু আলাইহি ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি আমফিসিনা ওয়া মিন সায়িয়াতি আমালিনা মাইয়াহদিহিন লাহু ফালা মু�িনদালাহু ওয়া মাইয়ুদলিলহু ফালা হাদিয়ালা ওয়া নাশহাদু আল্লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লাহু வண அஷது வன் நஸீபினா வ நபியானா வ மூலானா முஹம்மதன் நபதுஹு வ ரசூலுஹு அவர்ஸலஹு சுபாரக வ taala மின் ஹகீ பஷீரோன் வ நதீரா வ ዳஈயன் இலா الله பி இஸ்னிஹி வ ஸிராஜன் முனீரா வ ஸல்லல்லாஹு taala அலா ஸையிதீனா முஹம்மதின வ அலா ஆலிஹி வ ஸாஹிபிஹி வ ஸுவாஜிஹி வ զுபாயிஹி வ துபாய்ஹி அஜ்மாய் ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்லீமன் கஸீரன் கஸீரமா அமபா கஅல கஅலல்லாஹு தபாரக் வதஆல ஃபில் குர்ஆனில் கரீம் ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் யா யாஹல்லதீன ஆமனூத் தக்குல்லாஹ ஹக்துக்க பீ வலா தமூதுன ইলலா வ انتும் முஸ்லிமூன் ஸதக்கல்லாஹுல் அஸீதுல் ஹகீம் வ கஅல அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தளவுலி பரி முஸ்லிம் அளவற்ற அவளு அன்புடையோனுமாக இணையற்ற அல்லாஹு தாலாவுக்கு எல்லையற்ற புகழனைத்தும் உண்டாவதா அகிலத்தார் அனைவருக்கும் அறுப்படையாக அவனியிலே வந்து உதித்து அன்னடம் பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் குடும்பத்தவர்கள் பேர்ந்தவர்கள் அனைவர்கள் மீதும் செலவாக்கும் பள்ளிவாழ் சமூகம் அளித்திருக்க கூடிய எல்லாம் அல்லாஹூ ஜல்லு தாலாவின் உத்தமாடியார்களே அல்லாஹு பிற குரானுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹு தாலாவுக்கு இந்த முறையிலே வழிபட்டு நடக்க வேண்டுமோ இந்த முறையிலே அஞ்சு நடக்க வேண்டுமோ இந்த முறையிலே பயந்து நடக்க வேண்டுமோ இந்த முறையிலே அல்லாஹு தாலாவுடைய ஏவல்களை ஏற்று விளக்கி தவிர்த்து நடக்க வேண்டுமோ அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் இல்லாவான் துண் முஸ்லிமூன் நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு முற்றிலும் வழிபட்ட ஒரு முஸ்லிமான அடியானாக அன்றி நீங்கள் மோத்தாக வேண்டாம் அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹு தாலாவுக்கு முற்றிலும் வழிபட்ட ஒரு முஸ்லிமுடைய அடியான் அப்படி ஆகுவதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் ஒரு முஸ்லிம் தான் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் எந்த ஒரு கருணத்தை செயலாற்றினாலும் தன்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம் செய்ய முடியாது அங்கே அவன் கட்டுப்பட்டு விடுகிறான் பல சமூகம்னு இல்லாட்டு முஸ்லிமோன் நீங்கள் முஸ்லிமான அடியானாக அன்றி மௌத்தாக வேண்டாம் என்று சொல்வதன் கருத்து என்னாலும் நாயகம் அவர்களுடைய நடைமுறையை பின்பற்றி எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் ஒரு முஸ்லீம் என்று சொல்லும் போது அவருக்கு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறார் மற்றவர்களுடைய நடைமுறைகளையோ வாழ்க்கை முறைகளையோ செயல்முறை திட்டங்களையோ பின்பற்ற முடியாது அவன் ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவனுடைய செயல்பாடுகள் இஸ்லாமாக இருக்க வேண்டும் இதற்குத்தான் நபிகல இஸ்லாம் அவர்கள் வழிகாட்டிச் சென்றார்கள் சகாபாக்கருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் இந்த உண்மை தெளிவாக தெரிகிறார் ஆரம்பத்திலே மிகவும் மோசமான செயல்பாடுகள் செயல்பாடுகளோடு செயல்பட்டவர்கள் நாயகம் சொல்லும் பாகு அலைவு செல்லும் அவர்களை பின்பற்றியதன் பின்னால் எந்த ஒரு விஷயத்தையும் தான் சுயமாக செய்யவில்லை எதையும் செய்ய வேண்டுமானாலும் நபி அலை இஸ்லாம் அவர்களிடத்திலே அதற்குரிய நடைமுறைகளை கேட்பார்கள் விசாரித்துக் கொள்வார்கள் சொல்லக்கூடிய அறியாமை காலத்திலே மக்கள் எப்படி செயல்பட்டார்களோ கனிமா சொன்னதற்கு பின்னாலே அப்படி யாருமே செயல்படவில்லை அவர்களே உணர்ந்தார்கள் நாம் சுயமாக செயல்பட முடியாது நமக்கென்ன ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே செயல்பட வேண்டும் ஒவ்வொருவரும் முடி கட்டினார்கள் அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு ஹிதாயத்து கொடுத்ததன் பின்னால் அல்லாஹு தாலாணின் மூலமாக எத்தனையோ விஷயங்களை வழிகாட்டினார் அதை நாயகம் செல்லவாக அலைந்த செல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில தெளிவுபடுத்தி காட்டினார்கள் இப்படித்தான் செயல்பட வேண்டும் இப்படித்தான் வாழ வேண்டும் இந்த முறையிலேதான் நடக்க வேண்டும் அங்கே சுயமான சிந்தனைக்கு இடம் கொடுக்கவில்லை சுயமான கலாச்சாரங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை பண்பாடுகளுக்கு இடம் கொடுக்கவில்லை எல்லா வகையிலும் தன்னை அர்ப்பணித்தார்கள் உள்ளத்திலே ஊசலாடக்கூடிய இச்சைகள் ஆசைகள் தேவைகள் இதற்கு கூட இடம் கொடுக்கவில்லை மாறாக இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து உணர்ந்து தேர்ப்பட்டார்கள் இதற்காகத்தான் நபிகள் நாயகம் செல்லந்தாலை செல்லும் கூறினார்கள் தளவுலிருமி பரிந்துரைத்து நலாக்குள்ளி முஸ்லிம் ஒவ்வொரு முஸ்லிமும் அறிவை தேடுவது அறிவை கற்றுக்கொள்வது அவர்கள் மீது கட்டாய கடமை பருவதாக ஆக்கப்பட்டது ஏன் பரவு நீங்கள் எந்த காரியத்தை செய்கிறீர்களோ அந்த காரியத்தை நாயகம் செல்லும் அனைவரும் செல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் அதை அறிந்து செயல்படுவத்தின் பிரகாரம் செயல்பட முடியாது எல்மை பரு அறிவை கற்றுக்கொள்வது எளிமை தேடிக் கொள்வது பரவு என்று சொன்னார்கள் முஸ்லிம் அவர் ஒரு முஸ்லிம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் வாலிபர்களாக இருக்கலாம் வயோதிபர்களாக இருக்கலாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தான் செயல்படுவதற்குரிய அறிவை கட்டாயம் பெற்றே ஆக வேண்டும் ஒருவர் தோல் சாப்பிடுறான் தன்னோடு இஷ்டப்படி சாப்பிட முடியாது உடையை உருக்கிறான் தன்னுடைய பானங்களை பருகிறான் தன்னுடைய பிரகாரம் பருக முடியாது ஒருவர் தன்னுடைய கட்டிடத்தை போய் உறங்குகின்றார் நினைச்ச மாதிரி உறங்க முடியாது பிரயாணம் செய்கிறார் வாகனங்களில் செல்கிறார் வியாபாரம் செய்கிறார் தொழில் செய்கிறார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் ப்படிய முஸ்லிமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கட்டறிந்து செயல்பட வேண்டும் கட்டறிந்து செயல்பட வேண்டும் இது வயசு போயிட்டு செய்ய முடியாது என்று சொன்னால் அதை சேமத்தினால தப்ப மாட்டேன் கட்டாயம் படி இருக்கிற ஏன் நாயகும் சொல்ல சொல்ல வலியுறுத்துகிறார்கள் அல்லாஹு தாலா குரானையை வலியுறுத்துகிறான் நீங்கள் கட்டாயம் அறிவை தேடிக்கொள்ளுங்கள் இந்த அறிவும் எதை ரசூலுள்ள கொண்டு வந்து தந்தார்களோ மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக அறிமுகம் செய்தார்களோ அந்த அறிவை கற்றுக்கொள்வது கட்டாய தன்மை வயது வித்தியாசம் கிடையாது அல்லமும் மகிழ்ச்சியில் அறிவை தேடுவதற்கே அது தாயினுடைய மடியிலே இருந்து மண்ணினுடைய மடிக்கு போகும் வரைக்கும் காலமாக அறிவை பெற்றுக்கொள்வதிலே எவரும் சொல்ல முடியாது எனக்கு வயசு போச்சு காலமாக இப்ப எனக்கு ஒண்ணு செய்யலா இது ஒரு சைத்தானுடைய தவறான எண்ணங்களாகும் ஒரு சைத்தானுடைய தவறான எண்ணங்களாகும் நபி அலகிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நாளை கயாமத்துடைய நாளையிலே அல்லாத்தாலா நான்கு கேள்விகளை கேட்பான் இந்த நான்கு கேள்விகளுக்கும் அவன் சரியான பதில் சொல்லாத வரையிலே ஒரு அடி எட்டு எடுத்து முன்னால வைக்க முடியாது கட்டாயம் சொல்லி ஆகுவன் நான்கு கேள்வி என்ன அல்ல சொல்லுவான் உனக்கு ஆயுளை தந்தேன் ஆயுள் நீங்க பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் உள்ள காலம் இந்த ஆயுள் என்ன செஞ்சா என்ன செய்தீர்கள் அல்லாஹ் கேட்பார் இந்த ஆயுள் வீணடிப்பதற்காக தரப்படவில்லை அல்லாஹ் தந்ததே ஒரு பெருமதியான வாழ்க்கையை தந்து அந்த வாழ்க்கையை அல்லாவுக்கு பொருத்தமாக கடைபிடிக்க வேண்டும் அதற்குரிய ஏற்பாடுதான் ஆயுள் தரப்பட்டிருக்கிறது அவன் இருபது வருஷம் வாழலாம் நாற்பது வருஷம் வாழலாம் அறுபது வருஷம் வாழலாம் ஏன் நூறு வருஷமும் வாழலாம் அல்லாஹ் எவ்வளவு ஆயுளை கொடுக்கிறானோ அந்த ஆயுள் அவனுடைய இஷ்டத்தின் பிரகாரம் செய்வதற்காக கொடுக்கப்படவில்லை இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவான் உனக்கு வாலிபத்தை தந்தி வாலிப பருவம் இந்த வாலிப பருவத்தை இவ்வாறு எட்டினா என்று அல்லாஹு தாலா கேட்பான் அதாவது வாலிப பருவம் என்று சொல்லும் போது ஒரு மனிதன் ஆணோ பெண்ணோ அவன் பருவம் எழுதியது முதல் சுமார் பதினாலு பதினைந்து வயதிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் நாற்பது வயது வரைக்கும் வாலிப பருவம் இதிலேதான் அவன் நல்ல உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய காலம் இதிலேதான் திருமணங்களை செய்வான் தொழில்களை புரிவான் ஓடி ஆடி சகல காரியங்களையும் செய்வான் ஒரு துடிப்புள்ள பருவம் அல்லா கேட்பான் இந்த பருவத்தை இவ்வாறு கடத்தின அல்லாவுக்கும் பொருத்தமாக செயல்படுத்தினாயா இல்ல அந்த வாலிப செம்பிலே மன உச்சைகளுக்கும் ஆசைகளுக்கும் அடிமையாகி உன்னை வாழ்க்கையை நாசமாக்கிண்டாயா கேப்பா இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் மூன்றாவது கேள்வி நீ எவ்வளவு அறிவை கற்றாய் அதன்படி எப்படி செயல்பட்டாய் எவ்வளவு அறிவை பெற்றுக் கொண்டாய் இந்த அறிவைத்தான் நான் இப்பொழுது சொல்லுகிறேன் உங்களுக்கு நாயகம் சொல்வதால் சொன்னார்கள் ஒவ்வொரு முஸ்லிமான் ஆணும் பெண்ணும் பாலிபர்களும் வயோதிபர்களும் அறிவை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை எப்படி தொழுகை பரதோ நோன்பு பருதோ ஹஜ்ஜி ஈமான் பருதோ அப்படி அறிவை கற்றுக்கொள்வது அறிவை கற்றுக்கொள்வது என்ன செய்வோம் மதுரை குரான் உதிக்குவாங்க குரான் உரத்தம் வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை உருவாடுகள் எடுத்து கருத்து தெரியுமா தெரியுமா கொள்கை ஒன்வாகுவா சொல்லா நான் அதை படிக்கல இது மட்டுமில்ல அறிவு அந்த பருவத்திலேயே ஒவ்வொரு முஸ்லிமும் தனது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அத்தியாவசியமான விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் கட்டாய கடமை பெற்றோர்களாகிய நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அல்லது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒத்தாருமார்களுக்கு நாங்கள் ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் ஆதரவளிக்க வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற பிள்ளையை இப்படி பயிற்று வைத்து இஸ்லாத்தின் கடமைகளை சொல்லிக் கொடுங்க நடைமுறைகளை சொல்லிக் கொடுங்க வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுங்க வளரட்டும் இதுதான் தவறு கல்லாரத்தில் கேள்வி இருக்கிறார் ஒரு தைகான ரிவாய்திலே காணப்படுகிறது ஒரு வாலிபர் மௌத்தாகி கபர்களே வைக்கப்பட்டு விடுவார் அவருடைய பெற்றோர்கள் அவருடைய விஷயத்திலே அக்கறை காட்டி இருக்க மாட்டார் அப்படித்தான் அவருடைய விஷயத்திலே மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அநேகமான பெற்றோர்களுடைய நிலவரம் அப்படித்தான் பிள்ளைகளை பற்றி அக்கறை கிடையாது கண்ணை பற்றி கூட பெற்றோர்களுக்கு கிடையாது அல்ல இப்படி எல்லாம் சேமத்தில் கேப்பானே நான் அதற்கு என்னை செயல்படுத்த வேண்டுமே இங்கு யாராவது சிந்தித்து இருப்பீர்களா பயான் கேட்பீர்கள் அது ஒரு பொதுபோக்குத்தனமாக நவஜிபில் பாதுகாக்க வேண்டும் அந்த வாலிபர் கபர்களை வைக்கப்பட்ட உடனே அல்லா கேப்பான் பொதுவாக இல்லாமல் அரபுல தான் பேசுவாங்க வேற எந்த பாசையிலும் பேசுறது இல்லை பேசுறதுக்குரிய சக்தியும் இல்லை அல்ல அதற்கு இடம் கொடுக்க மாட்டான் அதே நேற்று அந்த துணிவும் வராது ஆட்டோமேட்டிக்கா பேசுவான் ரபுக்க என்ன சொல்லுவான் எனக்கு தெரியாது கேட்டான் எனக்கு தெரியாது நீ செயல்பட்ட மார்க்கம் எது எனக்கு தெரியாது உங்களோட நபி யாரு தூதர் யாரு என்று கேட்டால் எனக்கு தெரியாது எல்லாத்துக்கும் அதுதான் பதில் கடைசியா கேட்பா நல்லா தா ஏமா இருந்தான் அவன் பதில் என்ன தெரியுமா சொல்லுவான் இந்த உம்மாப்பா எனக்கு ஒன்னும் சொல்லிக்க முடியும் உங்க குட்டி யாரு அல்லாஹாலா மலக்கு கட்ட சொல்லுவான் அவரை தாமதமாக்கிவை பெற்றோர் மௌத்தாகி அவருக்கு போயிடுவாங்க அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா சில விஷயங்கள் சொல்லுவாங்க சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க அப்ப மகாண்ட விஷயத்தில் விசாரிக்கப்படும் இவங்க அந்த நேரத்தில் திக்குமுக்காடுவார்கள் எதையும் சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் அல்ல என்ன சொல்லுவான் இவங்க ஏதாவது பாதிப்புகள் செய்திருந்தால் வணக்க வழிபாடுகள் செய்திருந்தால் அந்த நன்மைகளை எல்லாம் பிடுங்கி இந்த மகனுக்கு கொடுங்க அவங்கள நரகத்துக்கு தள்ளுங்க சாப்பிடுறாங்க இவர் ஒரு விஷயத்திலே அல்ல பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள் இவர்களை பற்றி என்ன ரிவாயத்திலே வருகிறார் பெண்கள் ஒரு பெண் டைய நாளையிலே நாலு தோற்றம் எடுப்பார்கள் நாலு தோற்றம் எப்படி மகளாக மனைவியாக சகோதரியாக தாயாக நாலு தோற்றம் அந்த பெண் ஒரு பெண் தான் இந்த நாலு தோற்றத்திலும் வருவார்கள் கேட்பான் ஏமத்துடைய நாளையிலே அந்த பாணியில எல்லாத்தாரா கேட்பான் தொழுதாயா வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டாயா நல்ல காரியங்களை செய்தாயா அதற்கு அவ என்ன சொல்லுவா தெரியுமா இதே பதில் தந்தா அதி தெரியாது ஏன் தெரியாது சொல்லும் அவருடைய சகப்பன் முன்னால போவார் எங்க போறாரு பெண் என்ன செய்வான் இடத்திலே சொல்லுவா மழக்கிடத்திலே போறாரு அவரை அவரை நிறுத்து நிறுத்தப்படும் பெண்ணிடத்தில் கேட்பாங்க ஏன் வாப்பா சகப்பன் என்ற அடிப்படையிலே நான் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்வேன் குறை வைக்கல சில வேலைகளில் உடுப்புகளை கழுவித்தர சொல்லுவார் சமச்சித்தான் சொல்லுவார் அவர் நோய்வாய்ப்பட்ட போது அவருக்குரிய மருந்துகளை பரிமாறிப்பேன் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன் இந்த கையாமத்து நாளையில இப்படி நடக்கும் அதனால நீ உன்னை இப்படி தயார் பண்ண வேண்டும் நீ அல்லாவுக்கு பொருத்தமாக செயல்பட வேண்டும் ஒரு வார்த்தை எல்லாம் செஞ்ச நான் ஒரு தகப்பன் சொன்னான் நான் என்ன செய்ய மாட்டேனா உடனே அல்லாஹு அரசியல் மூலமாக கேட்பான கேள்வி அவருக்கு இது யார் இது இந்த மகள் அவர் சொன்னது சரியா அங்கதான் பொய் சொல்லாம உதவிகள் அந்த ஷேமத்துடைய நாள் எப்படிப்பட்டது உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க ஏதாவது தவறாக பதில் சொன்னால் மோசமாக நீங்கள் நடந்து கொண்டால் அல்யோம்தோடைய வாய்கள் இருக்கிறதே இவைகளுக்கு நாம் உத்தரவிட்டு பேசுறாரு தான் பேசும் ஆக பேசாது என்ன பேசும் அவனோட கைகள் அர்ஜுனகும் அவர்களுடைய பாதங்கள் சாட்டி சொல்லும் பாதங்கள் சாட்டி சொல்லும் இதையெல்லாம் அவர்கள் செய்தார்களோ சம்பாதித்தார்களோ அதை பற்றிய தெளிவை நாட்டு செய்யாது மாறாக கையும் காலும் செய்யும் அந்த படியில் அங்க ஒரு மனிதன் மாற்றமாக எதையும் பேச முடியாது உண்மை ஹப்தை பேசவர் உண்மையாக செய்திருந்தால் உண்மையை சொல்ல வேண்டும் மாறாக செய்திருந்தால் அதையும் அடுத்தபடிய அவரை தூக்கி நரகத்தில் போட்டு அவர் செய்த நல்ல அமல்களை எல்லாம் இந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படும் அதற்கு பிறகு இரண்டாவது ஒரு நபர் போவார் யார் கணவன் இந்த பெண் சொல்லுவா இந்த போறாரே அவருக்கு அவர் அழைக்கப்படுவார் அப்பொழுது கேட்பார்கள் இது யார் இது என்னை கட்டிக்காட்ட கணவன் என்னோட மாப்பிள்ள அவருடைய ஆசைக்கெல்லாம் இணங்கினேன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றினேன் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்தேன் சொல்றா இந்த கும்பல சொல்லுவான் விரும்பியவாறு சமைத்து கொடுத்தேன் அவருடைய பேச்சை மீறி நான் எதுவும் பேசுவதில்லை அந்த மாதிரி கட்டுப்பட்டு நடந்தேன் ஆனால் எனக்கு எதை சொன்னாரோ அதை செய்தேன் என்றாலும் இந்த கயாமத்து நாள் ஒன்று இருக்கிறது அங்கு இப்படியான கேள்விகள் கேட்பார்கள் இதற்கு நான் பதில் சொல்லி வேண்டும் என்பதற்காக எனக்கு ஏதாவது சொன்னாரான்னு கேள்வ நேரம் தோழும் குறான்போது நல்ல காரியங்களை செய் நல்ல முறையில் நடந்துகோ ஒழுக்கமா நட ஏதாவது சொன்னார அந்த கேளுங்க அவர்கிட்ட அல்லாஹ் கேட்பான் மலத்தில் கேட்பார்கள் பொம்மலை யாரு என்னுடைய மனைவி அவள் சொல்றது சரியா குத்திடுவார் மதில் சொல்லல அப்ப அல்லா சொல்லுவான் அவன் செய்த நன்மை எல்லாம் எடுத்து இந்த மனசி கொடுங்க அவள நரகத்துக்கு தள்ளிடு யாரு கணவன் அடுத்தாக்குள்ள ஒருத்தர் போவார் யாரு மூன்றாவது நபர் அந்த வழியாக போகும்போது மனித சொல்லுவா அந்த போறாதே அவரை கொஞ்சம் பேசி அவரை அழைக்கப்படும் கேப்பா யாரு இது என்னுடைய மகன் நான் பெற்று வளர்த்தவன் நான் பெற்று வளர்த்தவன் அந்த மகனுக்காக நான் பெரிய தியாகம் செய்திருக்கிறேன் இந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர் செய்த ஒரு குற்றத்துக்காக அவருடைய தகப்பன் அடித்து ஊட்ட ஊட்டு வெளியே போட்டார் நான் ரகசியமாக மறைமுகமாக அவனை எடுத்து அவனுக்கு உளவளித்து தாய்ப்பாட்டம் விடவில்லை அவனுக்குரிய கடமைகளை செய்தேன் அவ்வளவு இலக்கம் எனக்கு மகனுக்கு பெற்றவர் பெத்தமானது இந்த அளவுக்கு அங்கேயே தொழுகைக்காக ஜமாத்துக்கு பள்ளிக்கு போயிடுவான் நோன்பு குடிச்சான் அல்லாவுடைய பாதையில் போனான் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு வந்து செயல்பட்டான் எனக்கு உம்மா நீங்க இப்படி எல்லாம் செய்யணும் என்று சொல்லி எனக்கு ஒரு புத்திமதி சொன்னான்னு கேளு எனக்கு ஒரு புத்திமதி சொன்னான்னு கேளு கேட்பாங்க சொல்றது சரியா பதில் வரா அல்லாஹு சொல்லிவிடுவான் இவன் செய்த நன்மை எல்லாம் எடுத்து அந்த தாய்க்கு கொடுங்க இது கணவன் மகன் அடுத்தது சகோதரன் அப்பொழுது அல்லாஹு சென்றா கேப்பாண்டு யாரு இது எந்த தங்களுக்கு சகோதரின் சொல்லுவான் அப்ப கேட்பாங்க என்ன முறப்பாடு இருக்கு இல்ல அவர் எல்லா நல்ல காரியங்களும் தெரியார் சகோதரன் என்ற அடிப்படையிலே உடன் பிறந்தார் என்ற அவருக்கு செய்ய வேண்டிய கடமை அவ்வளவு நான் செய்வேன் எதையுமே நான் விட்டு வைக்கவில்லை அவருக்காக நான் பெரிய தியாகம் செய்திருக்கிறேன் எத்தனையோ பிரச்சனை வரும்போது நான் ஒன்னுக்காக தீர்த்து இருக்கிறேன் சகோதரன் என்பதற்காக அந்த பாசத்தோடு அந்த வாங்கியோடு அவரோடு செயல்பட்டு இருக்கிறேன் ஆனா இப்படி கேமத்துடைய நாள் ஒன்று இருக்கிறது இங்க இப்படி எல்லாம் நடக்கும் அப்படி நடக்கும் அதனால நீங்க இப்படி எல்லாம் அமல் செய்யுங்க சொல்லுங்க நோம்பு புரியுங்க புராண உதவிகள் செய்யுங்க சொன்னார்கள் அவருக்கு அவருக்கு பதில் வராது சொல்லிருந்தா பதில் வராது கடைசியாக அல்லா சொல்லுவான் சகோதரன் செய்து அவ்வளவு நன்மை சகோதரர்களே ஒரு பெண் நாலு ஆண்களை நரகத்துக்கு தள்ளுவான் நாளைய கேமத்துடைய நாளையில நாங்கள் பொறுப்பற்றவர்களாக செயல்பட்டால் இந்த கதி ஏற்படும் அல்ல பாதுகாக்க நாங்கள் ஏதோ அன்புல முகப்பத்தில் ஒவ்வொரு விஷயத்த விஷயத்தில் எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது நானாவது மூன்றாவது கேள்வி என்ன கேட்பான் எவ்வளவு அறிவை பெற்றீர்கள் எப்படி அமல் செய்தீர்கள் இது எதைப் பற்றி கேட்கிறான் அல்லாஹூத்தாலா நீங்க இதே கேட்கல இது எல்லாருக்கும் பொதுவான என்ன உங்களோட வாழ்க்கையை சரிபடுத்துவதற்கான காரியங்களை கட்டீர்களா படித்தீர்களா சம்பாதிக்கிறீர்களே அது ஹலாரா ஹராமா தெரியுமா செலவழிக்கிறீர்களே நல்ல வழியிலே செலவழிக்கிறீர்களா மோசமான வழியிலே செலவழிக்கிறீர்களா சாப்பிடுவதைப்படி பருகுவதைப்படி உடுப்பதைப்படி உறங்குவதைப்படி தன்னுடைய குடும்பத்தாரோடு நடந்து கொள்வதை எப்படி ஒரு தகப்பனாக இருந்தால் பிள்ளைகளோடு எப்படி நடக்க வேண்டும் பிள்ளைகளாக இருந்தால் பெற்றோர்களோடு எப்படி நடக்க வேண்டும் கணவனாக இருந்தால் மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும் மனைவியாக இருந்தால் கணவனோடு எப்படி நடக்க வேண்டும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் தொழிலாளியோடு எப்படி நடக்க வேண்டும் தொழிலாளியாக இருந்தால் முதலாளியோடு எப்படி நடக்க வேண்டும் அதிகாரியாக இருந்தால் உங்களுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆட்சியாளராக இருந்தால் பிரஜைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் எதை விட்டு வைக்கவில்லை இங்க ஒரு கொடுபோக்குத்தனமாக கேட்கலாம் ஆனா நாளைக்கு கேள்வி இருக்கிறது இதற்கு நாங்க சாப்பிடக்கூடிய உணவு நாங்கள் சம்பாதிச்ச உணவு அதால ஆனாமா எப்படி சம்பாதிக்கும் இந்த மாதிரி நடந்து கொண்டோம் சிந்திக்கோமா இதைத்தான் நல்லா சொல்றான் வட சம்பத்துல அல்லாவுக்கு முத்திலும் வழிபட்ட ஒரு முஸ்லிமான அடியானாக அன்றி நீங்க மௌத்தாக இதுக்குதான் சொன்னாங்க தலைக்குள்ள அறிவை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை நாங்க உடுத்திருக்க கூடிய இந்த ஷர்ட் இந்த லோங்ஸ் இந்த தாரம் இது எல்லாம் ஆகுமாக்கு அடிப்படையிலே தயாரிக்கப்பட்டதால் இந்த ஹராமான வஸ்துக்களால் தயாரிக்கப்பட்ட பார்ப்போம் பார்க்க அழகா இருக்க எடுத்து உடுப்போம் அதாவது ஹலாலா ஹராமா யாரும் சிந்திக்கிறோமா ஒரு முஸ்லிம் உடைய வாழ்க்கை லேசில் எல்லா கோணங்களையும் நாளைக்கு சாமத்துடையாக கண்மூடித்தனமாக செயல்பட முடியாது விட்டு போட்டு நீங்க வீட்டுக்கு போவீங்க அந்த பாதையில் எப்படி போறது இந்த முறையே நடந்து போக வேண்டும் வாகனத்தில் போற எப்படி போக வேண்டும் சிந்திச்சு பாருங்களை எனக்கு ஒவ்வொன்றாக விளக்கம் சொல்றதுக்குரிய நேரம் அல்ல தலையங்கத்தை தருகிறேன் நீங்க இப்போ இந்த பொறுப்பு என்ன ஏன் ராய் மத்திய நம் வையத்தை அடையுக்கலாம் நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புடையவர்கள் பொறுப்புடையவர்கள் அந்த பொறுப்பை பற்றி எவ்வாறு செயல்படுத்தினீர்கள் என்று அல்லா நாளை கேமத்துடைய நாளையிலே கேட்பாங்க கணவன் மனைவியின் மீது பொறுப்பு மனைவி கணவன் மீது பொறுப்பு பெற்றோர் பிள்ளைகள் மீது பொறுப்பு பிள்ளைகள் பெற்றோர் மீது பொறுப்பு வியாபாரி தொழிலாளி மீது பொறுப்பு தொழிலாளி வியாபாரியின் மீது பொறுப்பு இப்படி எல்லாவற்றுக்கும் எல்லா பொறுப்புகளும் இருக்கிற அல்லாஹ் கேட்பான் பொறுப்பெல்லாம் எப்படி செஞ்சுங்க சொல்லுங்க கப்ப முடியாத நாளைய சேமத்துடைய நாளை அல்லாஹு தாலா சும்மா விட போவதில்லை இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது நாளைக்கு மேலதிகமாக எப்படி செலவழிச்சி கேள்வி எப்படி சம்பாதிச்சி நாயகம் செல்லந்தாதி செல்வம் காட்டிட்டு வந்தாங்களே அந்த முறையில சம்பாதிக்கிறீங்களா ஹலால் ஹலா பேணி சம்பாதிச்சீங்களா நன்மை தீமை அரங்கி சம்பாதிச்சீங்களா சொல்லுங்க அதே மாதிரி செலவழிச்சிங்களே எப்படி செலவழித்தீங்க பிரகாரமா அல்லாரியதின் செலவழிக்கிற விஷயத்திலே கூட ஆண்களை விட பெண்கள் ராகமோ எப்படி என்று சொன்ன அநேகமான ஆண்கள் இருக்கிறார்களே நான் சொல்லுவேன் எனக்கு என்ன நடந்தாலும் சரி கோடைகள் ஏப்பிங் போல் யார் போய் தனக்கு தேவையான சாமான எடுக்கிறதுக்கு யார் போகணும் வீட்டில் உள்ள ஆம்பளை போகணும் கணவனோ தகப்பனோ சகோதரனோ மகனோ சில இடங்கள கூட்டிக் கொண்டு போவாங்க ஆனா சொத்தைக்கு செய்யறது கும்பலையர் அவங்க செய்யறவங்களுக்கு அலால் ஹராம் தெரியுமா அது தெரியாது ஒரு பிள்ளைய கூட்டிகொண்டு போனாங்க வெயில் ஒரு நாலஞ்சு வயிற் கும்பல புள்ள அதுக்கு ஒரு கவுன் வாங்கணும் அந்த கவுன பார்த்தா எப்படி இருக்கும் அழாதா ஹராமா அதெல்லாம் பாக்கறது அது ஒரு ஒன்னாத்தி பூச்சி இல்லாட்டி ஒரு டோல்பின் இல்லாட்டி பறவைகள் இப்படி எல்லாம் இந்த உருவம் உள்ள உடுப்புகளை உடுக்கலாமா ஹராமே இருக்கும் சேக்காண்ட வேலை அப்படித்தானே எல்லாம் காட்டுவான் அழகாட்டிதான் காட்டுவாங்க ஏமாறது யாரு நம்ம மக்கள் பாரு அதை வாங்க விடுப்போமே இதை வாங்கி விடுப்போமே அதை யாரும் யோசிக்கிறது உடைகள் பட்டு கலந்து இருக்கும் இத்தனையோ விதமான உருவங்கள் இந்த டிஷர்ட் போட்டு வருவாங்க சில ஆண்கள் இங்க இருப்பாங்களோ தெரியல பின்னால பார்த்தா இல்லாட்டி முன்னால பார்த்தா இருப்பாங்க பள்ளிக்கு போட்டு வருவான் அறாமே தொழுகிறது தொழுகே ஹராம் எதை வாங்கினாலும் அதை சரியத்தை அனுமதிக்கிறான் என்று சொல்லி கேட்கணும் நீங்கள் அறியாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அறிந்த உளமாக்கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு தான் இந்த உலமக்களுடைய தொடர்புகள் பழக்கமே இல்லையே உளமக்களை கூப்பிடுவோம் சத்தமோதிரத்துக்கு மவுறத்துக்கு இது வரைக்கும் கூப்பிடுவோம் ஒரு பாத்துவா இருக்கு ஒரு நல்லது கெட்டது கேட்டு அதுபடி செயல்படுறதுக்கு உளமாக்களை அனுகிறோமா உளமாக்களை கூப்பிட்டு என்னோட வியாபாரம் காலத்திலே வாலிபர்களும் சரி வயோதிகளும் சரி ஆண்களும் சரி பெண்களும் சரி விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்வார்கள் சூழ்நாட்ட கேட்பாங்க யார சொல்ல கல்யாணம் முடிக்க போறேன் இந்த கொஞ்சாதியோடு எப்படி வாழணும் பெண்கள் கேட்பாங்க திருமணம் செய்யப்பட்டிருக்கு நடந்து கொள்ள வேண்டும் இன்னைக்குள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாலிபர்களுக்கும் ஒரு விஷயம் தெரியாது எப்படி மனைவியோடு நடந்து கொள்ளணும் எந்த வாலிபராவது பள்ளிவாசல் உள்ள இமாம்களுக்கு கேட்டிருப்பாங்களா எங்களுக்கு இஸ்லாம் சொல்றது நீ அறியாட்டி கேட்டு செய் நான் அதுக்கு தயார அதுக்கு தயாராகுது இப்படி இருக்கும்போது எங்கள்ட்ட எங்க இஸ்லாம் வரப்போகுது நீ ஒரு முஸ்லிமான கேட்டா ஓன்டுவாங்க உனக்கு இஸ்லாத்தை பத்தி என்ன தெரியும் தெரியாது காலம் வருகிற தகவல்களே மறந்து விடாது அந்நிய சமூகத்தவர்கள் இந்துக்களோ பௌத்தர்களோ கிறிஸ்தவர்களோ இப்பொழுது தர மாதிரியாக இஸ்லாத்தை கல்வி கொண்டிருக்கிறார் இப்பொழுது வரக்கூடியவர்கள் மனத்தாசை பிடித்தோ பெண்ணாசை பிடித்தோ சொத்தாசை பிடித்தோ வருவதில்லை நான் அறிந்ததால் மார்க்கத்தை அறிந்து செயல்பட இஸ்லாத்தை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக வருகிறார்கள் இப்ப அவங்க நினைச்சு கொண்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் முஸ்லிம்கள் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அவன் என்ன கேப்பான் ஒவ்வொரு விஷயத்த கேப்பான் இதுல இஸ்லாம் என்ன சொல்ற எங்களுக்கு உண்மைத்துக்கு ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே அந்நிய சமூகத்தோட இஸ்லாத்தை தழுவுவார்கள் அவர்கள் கல்வி வந்து முஸ்லிம்களை அவர்கள் நல்லெண்ணத்தோடு பார்ப்பார்கள் பார்ப்பது மட்டுமல்ல முஸ்லீம்கிட்ட கேட்பாங்க இதை சொல்லித்தாங்க அதை சொல்லித்தாங்க இதுக்கு எப்படி சட்டம் இதுக்கு எப்படி சட்டம் சொல்லித்தான் நாங்க என்ன சொல்லுவோம் ஒன்றும் தெரியாது நாங்க துணியாலே ராதிரி அப்டில அல்ல இங்கேயே லாபரி ஒன்றும் தெரியாது சொன்னார்கள் அப்படி கேட்கப்படும் போது அவர்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டவில்லை என்று சொன்னால் அவர்கள் உங்களை அடித்து நொறுக்குவார்கள் அடித்து நிவா அதனால் தகவல்களே கண்மூடித்தனமாக வாழக்கூடிய காலம் அல்ல இருக்கக்கூடாது நாங்கள் என்ன பார்க்க வேண்டும் நாங்கள் ஒண்ணும் கற்றுக்கொள்ளவில் இதை கற்றுக்கொள்ள அந்தந்த மகல்லாவில் இருக்கக்கூடிய மக்கள் அந்தந்த மகல்லாவில் இருக்கக்கூடிய உடமாக்களை பள்ளியில் இருக்கிற கட்டியில் மட்டுமல்ல வெளியிலும் எவ்வளவு வளமாக்கல் இருக்கிறார்கள் எங்களுடைய கூட்டாளிகளாக இருக்கிறார்கள் அவர்களை சந்தோஷமாக ஒரு நேரத்தை ஒதுக்கி சொல்லி நான் சொன்னேன் அறிவை கற்பதே தாயினுடைய மடியிலே இருந்து மண்ணினுடைய மடிக்கு போகும் வரும் அதனால் காலதாமதமாகி விடவில்லை சந்தர்ப்பம் இருக்கிறது அதை நல்ல முறையிலே பயன்படுத்தி நாங்கள் அறிவை கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற முறையில நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் உண்மையான முஸ்லிமாக திகழ வேண்டுமானால் அல்லாஹ் சொல்லுகிறானே அல்லாஹ் சொல்லுகிறானே அல்லாவுக்கு முற்றிலும் வழிபட்ட ஒரு முஸ்லிமான அடியானாக அன்றி நீங்க மௌத்தாக வேண்டாம் சொல்றான் தானே அப்படி ஆகிறா என்ன செய்யணும் நாங்கள் இஸ்லாசா சரியா படித்திருக்கணும் இஸ்லாமிய அடிப்படையில் செயல்படணும் இஸ்லாம் சொல்வது போல வாழணும் இவ்வளவு பொறுப்பு எல்லாம் எங்களுக்கு மத்தியில் இருக்கிறது எனவே கண்மூடித்தனமாக நாங்கள் செயல்படக் கூடாது இதுக்கு லேசான வழி என்ன தெரியுமா சகோதரர்கள் மதுரசாக்க செய்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து நாங்கள் போனால் ஒவ்வொரு சட்டத்திலும் ஒவ்வொரு விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும் இதற்கான சந்தர்ப்பத்தை அல்ல இந்த நூற்றாண்டிலே நமக்கு தந்திருக்கின்றார் அதனால் ஒருபோக்குத்தனமாக காலத்தை கடத்திவிடாது எங்களை பற்றி நாங்கள் சிந்தித்து மௌத்தாகி விடுவோம் அல்லாவுக்கு நடக்க வேண்டும் நாயகம் முயற்சி செய்ய வேண்டும் அந்த மாதிரியான ஒரு குறை பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது எல்லாமல்லாம் அல்லாஹு தாலா எங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பானாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக எங்களுக்கு நேர்வழி காட்டி தந்தல்வானாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலம் எல்லாம் ஈமானுடைய புக்குவத்தோடு வாழ்ந்து அடிப்படையில் செயல்பட்டு அமைப்பை அமல் செய்து அல்லாவுக்கு பொருத்தமான நாங்கள் அறியாதவற்றை அறிந்து கொள்வதற்காகவும் தெரியாதவற்றை தெரிந்து கொள்வதற்காகவும் நாம் உளமாக்களை அணுகி மார்க்கத்தை வயது எல்லை பாராமல் நாங்கள் கற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் செயல்பட்டு அல்லாவுடைய திருப்பியை பெறக்கூடிய தாழ்வுடைய திருத்தத்தை நம்மை சேர்த்துள்ளுவனாக துனியாவிலும் ஆசல்களும் ஈரேற்றத்தை தருவானாக ஸ் விடஹ